பறிவுரிந்த அனைவருக்கும்ணக்கம் இது பேரறிஞர் தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள் வழங்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சியில் மூன்றாம் நிகழ்ச்சி தொடங்குகிறது திரு எஸ் ஆர் எம்பிஆர் அவர்கள் திருவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் இய் <laughs> تذللنا لنا لنا بلكنا இன்பம் வெடிக்கில் பதுச்சியாகும் புளக்கில் நம் மரப்படுத்த தூய விண் ஏறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய் நெறிஞானமாகும் அழப்பில வீரம் சொன்னார்த்து அடிய்தான் அருணுமாறே வருக்கும் விளக்கம் செலுத்தி சிறப்பாக தனிசிச் செங்குத்தவருக்கு விளக்கம் செலுத்தி ஏனாறை இசை தமிழ் இசை தொடர் நிகழ்ச்சி இப்போது நான் பாடிய திருப்பாடல் அப்பர் சேவியுடைய திருப்பாடம் அப்பர் சேவிகள் திருத்தோண்டு கோயிலுக்குச் செய்தே பாண்டவன் திருவிதியைச் சேர்ந்தவர் நிறைய தொண்டினைத்தான் அவர் நமக்கு அறிவுறுத்தி செலுத்தவர் கோயில் மாத்திரம் அவர் பிரித்தொண்டு செய்யவில்லை திருவீதியை கூட பரிசுத்தம் செய்தவர் அவர் கோயிலை கூட்டுறது மெழுகிறது அதேபோல திருவீதியையும் பாண்டவன் திருவிழா வருகிற திருவீதியையும் ஆண்ட ஆண்ட பக்தர்கள் திருமீதியிலே வளம் பெறுவதற்கு இடிந்தலாக இருக்கிற முள்ளுகள் கல்லுகள் இதையெல்லாம் கூட கூட்டி எடுத்துக் கொண்டே கொண்டி கொட்டுகவிடும் இந்த தொண்டினை அவருக்கு அப்புறமா யாராவது செய்தார்களான்னு எண்ணி பார்த்தால் என்னுடைய நெஞ்சம் இல்லை என்றுதான் சொல்லுகிறேன் அவர் ஒரு சில சட்டம் சொல்லுகிறார் அதுல திருக்கோயிலுக்கு திருக்கோயிலை விளக்கினால் என்று சொன்னால் சுடப்பத்தை எடுத்து திருக்கோயிலை சுத்தப்படுத்திவிடு இது நடக்குமா யார செய்ய தயாராக இருக்கிறார்களா திருக்கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காய் மூடி எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரகாரத்திலயோ சன்னிதிலயோ உட்கார்ந்து உடைச்சி தின்னுட்டு அந்த வாழைப்பயத்தில் தின்னுட்டு அங்கேயே போட்டு வருகிறவர் காலில் குத்தி அவங்க செட்டிக்காய் டாக்டர் வீட்டுக்கு போற அளவுக்கு வேணா நாம் செய்ய தயாரா இருக்கிறேமே தவிர திருக்கோயில் அசுத்தமா இருக்கே அதை கூட்டணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா திருக்கோயில் நம்ம தெய்வத்தினுடைய பரிசுத்தமான இடம் என்ற எண்ணம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் சொல்லுகிறது இல்லை அப்படி யாரும் சைவர்கள் நினைக்கவில்லை அப்படின்னு என்னுடைய நெஞ்சு சொல்லுகிறோம் ஆனா உங்களுடைய நெஞ்சு என்ன சொல்லுகிறது எனக்கு தெரியாது நீங்களே கேட்டுக் கொடுங்கள் அதத்தான் அவர் சொன்னார் விளக்கிட்டார் விளக்கினால் பெற்ற இன்பம் அந்த அப்படி திருக்கோயிலை கூட்டிவிட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதைவிட பத்து மடங்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த திருக்கோயில ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அதை பிரகாரத்திலேயோ மண்டபத்திலேயோ விட்டு சுத்தமாக கழுவி தொடப்பினா நல்ல கூட்டி சுத்தப்படுத்தி விட்டால் திருக்கோயிலை தொடப்ப தூ கூட்டினால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அதை விட புண்ணியம் இதற்கு கூட கிடைக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தேவாரம் என்பது ஏதோ தெய்வத்தை பொழுதுவது மாத்திரம் இல்லை அது ஒரு இசைப்பாடன் மாத்திரம் அல்ல சைவ சமயத்தினுடைய சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன் என்று நான் உனக்கு நினைவூட்டி இருந்தேன் சொன்னேன் இன்றும் அதற்கான சொல்லுகிறேன் அந்த திருக்கோயிலை திறப்பு கட்டையிலான கூட்டிவிடும் திருக்கோயிலை தண்ணி கொண்டு விட்டு சுத்தமாக கூட்டிவிடும் அப்படி நீ செய்துவிட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகும் உன்னுடைய வீடு சுத்தமாகும் உன்னுடைய குடும்பம் சுத்தமாகும் அவ்வளோதான் நீ அங்க என்ன செய்கிறாயோ அது உனக்கு பதிக்கும் அல்லவா நம்ம குடும்பம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அந்த வேலையை நாம் செய்யணும் அப்படி செய்து செய்துதான் பரிசுத்தமாக ஆனார் நாவுக்கர்ஃபர் என்பது நாம என்ன வேண்டும் சரி கோயிலை கூட்டு என்று சொல்லிவிட்டார் மெழுகு என்று சொல்லிவிட்டார் அடுத்தது சூரிய பெண் தொடுத்தல் என்று சொல்லாமல் நலர் தொடுத்தல் என்று சொல்லுவதை நாம சிந்திக்கணும் இதற்கு என்ன விடை கேட்டா நறு மனம் மலர்களை சுவாமிக்கு அணிவித்தல் தவறு என்று மேடை மேடையாக சொன்னவர் வாரியார் சுவாமி ஆனா தேவாரம் என்ன சொல்லுகிறது கேட்டா நறுமணமே அவருக்குருப்பம் வெள்ளிருக்கு அறவண் ஜடை உள்ளிருக்கு அறம் பொற்கடல் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் உள்ளிருப்பே என்று சொன்னார் ஆனால் வெள்ளருக்கு சுவாமிக்கு இன்னைக்கு கோயில் தாத்தப்படுகிறதா சொன்னான் நான் பார்க்கல அவரது ஒன்று இன்னொன்று கொன்றை மலர் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமாகச் சொல்லப்படுகிறது தியாரத்தில் நிறைய வண்டி கொண்டை மதமத்த நெருக்கொடு கோவிடம் என்ன எந்த தடையிற்கு ஒளிவித்த புராணனார் என்ன என்று வரிவண்டிதை செய்திருஜியம் என்னையாளுடைய ஆண்விடமாக உகந்தது பேசுகிறது சேவாரம் கொன்றை மலரும் எருக்க மலரும் வன்னியும் அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு எது மிகவும் பிடித்ததோ அதனை நாம் செய்வதில்லை எங்கேயாவது கொன்றை மலர் கோயில் சாத்தி பார்த்திருக்கீங்களா நான் பார்க்கவில்லை நீங்கள் பார்த்தீங்களா என்னமோ அதே மாதிரி வெள்ளருக்கு மலர் சாமிக்கு சாத்தி பார்த்திருக்கீங்களா நான் பார்க்கவில்லை நீங்கள் பார்த்தீங்களோ என்னமோ அதே மாதிரி வன்னி என்று ஒரு பத்திரம் அது வேணா அது வன்னி கிடைக்கிறது கஷ்டம் வில்லியெல்லாம் கிடைக்குது வன்னி கிடைப்பது இல்லை இல்லையா இது பேர் சொல்லப்படுது அப்ப துணக்கில் நம் மலர் தொடுத்தல் தூயவெண் ஏறலாகும் அப்படி மலர் தொடுத்து அவனுக்கு போட்டு விட்டால் விண்ணுலகம் உனக்கு காத்திருக்கிறது தேவலோகம் மூத்த சாம்ராஜ்யம் உனக்கு சர்வ ஈஸியாக கிடைத்துவிடும் இதற்கு நீ தவம் செய்ய வேண்டாம் காட்டுக்கு போக வேண்டாம் உணவை விடுக்க வேண்டாம் மனைவி மக்களை விட வேண்டாம் செய்துவிடு என்று சொல்லுகிறது நாம நினைக்கலாம் என்னட இந்த கோயில் வாக்கப்பட வித்து இருக்கிறாளி விற்கிறாள் ஒரு மழை வாங்கி உண்டி போட்டா என்ன இதற்கு போய் நாம ஒரு செடியில போய் நாம வந்து பூ பருத்தி செடி இருக்கிற இடத்த தேடணும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல செடியா இருக்கு இல்ல செடி வைக்கிறாப்ல இடம் இருந்தா அதை ஒரு ரூமா கட்டி அதை வாடகைக்கு விட்டுலாமே இல்லையா விட மாட்டேச்சி ஒரு வாரியார் சொல்லத சொல்றேன் ஒரு என்னடா சொல்லி இருக்கேன் எந்த வீட்டு நாம குடியிருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செய்கிற பாவமெல்லாம் சேர்ந்தோம்னா அதுவும் நமக்கு சேரும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படி சில பேரை நான் பார்த்து இருக்கிறேன் நல்ல புத்தியோட இருக்கிற மாதிரி சில பேர் சில வீட்டுக்கு போய் சேர்ந்தவன புத்தி மாறி போய் நண்பர்ல ஒருத்தர் நான் அடிக்கடி சொன்னேன் நீ சொந்த வீட்டை விட்டு நீ வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுல இருந்து உன்னுடைய புத்தி மாறி போச்சு அப்படின்னு ஆனால நம்ம வீட்டுல செடியா இருக்கு இல்ல கோயில் வாசப்படியில் நினைக்கலாம் என்று விதிப்படி எடுக்காவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம அதை கையாடுறதுக்கு நாம முயற்சி செய்வோம் தெரு தெருவில் விற்கிற பூவோ அல்லது கோயில் வாசப்படியில விற்கிற பூவோ தூயது என்று நாம எண்ணிவிடக் கூடாது ஆமா நமக்கு அந்த மோட்ட சாம்ராஜ்யம் கிடைப்பதற்கு வழி இந்த கோயில் வாசப்பள்ள இந்த பூ கட்டுறாங்கல்லாம் எப்ப குடிச்சாங்க தினம் குடிச்சாங்களா தெரியுமா அது தூய மலையில இருந்து அதை கட்டுறாங்களா தெரியுமா அது தேவைக்கு இல்லையா ஆமா விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் நல்ல புத்தி உனக்கு வேணுமே ஆனால் கோயிலுக்கு திருவிளக்கு போட்டுவிடும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு திருவிழா போட்ட நம்ம நாட்டில் இருக்கும் ரொம்ப பேர் கோயிலுக்கு கொடுத்த எண்ணெயை திருநந்திரே இல்லாமல் போய்விட்டது பொதுவாக கடவுள் ஞானமே இல்லாமல் போய்விட்டது என்று நான் கணிக்கிறேன் இதற்கெல்லாம் ஒரு அளவு சொல்லிக் கொண்டு போன நாவுக்கரசர் விளக்கினால் பெற்ற இன்பம் பதிச்சி ஆகும் கோயில கூட்டினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத போல பத்து மடங்கு புண்ணியம் கிடைக்கும் கோயில தண்ணி விட்டு தொடர்பு கட்டினால கூட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டார் துளைக்கில் நல் மலர் தொடுத்தல் துயவின் ஏறலாகும் மூத்த சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா நல்ல மலரை தொடுத்து ஆண்டவனுக்கு கொடுத்து விடு விளக்கிட்டார் பேரு சொல்லின் நல்ல புத்தி உனக்கு வேணும் தான் கோயிலுக்கு விளக்கு போட்டு இதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் அல்லது பயன் என்பதை பாட்டினுடைய ஈட்டில சொன்னார் இப்ப கடைசி வரையில் என்ன சொல்றார் அழப்பில அப்படின்னு ஒன்று சொன்னார் கோயிலுக்கு நீ பாட்டு சொல்லிவிட்டால் ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது கோயிலுக்கு பாட்டு சொல்லுவானா சொல்லுவானா சாரீக பாதா நீசா தானேதா பா இதுதான் மாயாமல கவுளிக்கு உள்ளரம்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்ட கடவுளுக்கு பாட்டு சொல்லுவ நினைக்கிறீங்களா சொல்லவே மாட்டான் துட்டுக்குத்தான் பாட்டு பாடுவான் ஆமா புகழுக்கு பாடுவான் துட்டுக்கு பாடுவான் கடவுளுக்கா பாடுவான் பாடவே மாட்டான் பாடுறவன நாம் பார்த்ததில்லை ஒரு சமயம் நீங்க பார்க்கிறீங்களோ என்னமோ நீங்க கணிச்சு கொள்ளுங்கள என்னுடைய கருத்தை மாத்த நான் சொல்றேன் இந்த பாட்டை நான் என்னைக்கு நான் படித்தேனோ இந்த பாட்டை சொல்லி என்னை இந்த நெறிக்கி என்னை ஆட்படுத்தினாரோ அந்த அருணந்தி தம்பரான் அவர் கோயில் பாடுவார் அவர் ஒரு பெரிய மடாதிபதி விருப்பந்தாள் மடாதிபதி ஆறாயிரம் ஏக்கருக்கு அவர் சொந்தம் ஆறாயிரம் ஏக்கர் அவருக்கு பட்டா நிலமாக இருந்ததை அப்படியே தர்மத்துக்கு எழுதி மடத்து நிறத்தை தானே எழுதி வச்சார் நினைக்கிறாங்க கிடையாது பட்டா நிலம் அவருக்கு சொந்தம் வித்து விடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு அப்படியே தருமத்துக்கு எழுதி வச்சார் அவர் ஞாபகத்தில் ஆமா அவர் தான் என்னை இந்த நெறிப்படுத்தியவர் அவர் கோயிலுக்கு போனார் போனார்னா பாடாமல் வரவே மாட்டார் அவர் சொன்னார் என்ன சுவாமிநாதன் நீ காசுக்கு மாத்திரம் பாடாத கோயிலுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின் அவரு பழைய காலத்து இன்டர்மீடியே ஆங்கிலம் தான் தமிழ்ல அருணந்தம்பான்னு போட மாட்டார் ஆங்கிலத்தில்தான் அருணந்தான் கைத்து போடுவார் ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார் கோயிலுக்கு போனீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணு சாமிகிட்ட அதுதான் நல்லது உனக்கு அப்படின்னார் அவர் சொன்னதையும் கேட்டேன் பாட்டையும் படித்தேன் ஒரு நாள் கூட நான் ஓயறதில்லை ஆமா எவ்வளவு ஜுரமா இருந்தாலும் உடல்நிலும் நேர கோவில் போய் நின்று ஒரு பாட்டாவது சொல்லிவிட்டுத்தான் வருவேன் ஒரு காலத்துல நூத்தி ஐம்பது பாட்டு இருநூறு பாட்டு சொன்னேன் இப்பொழுது கொஞ்சம் வேலை மிகுதி கடமை மிகுதி ஆனதுனால இருபது பாட்டு முப்பது பாட்டு நிச்சயமாக சொல்லுவேன் இன்று கூட கந்தசாமி கோயில் இருக்கிற சிவலிங்கத்திட்ட போய் இருபது பார்த்து சொல்லிவிட்டு தான் வந்த சொல்ல தவறதே இல்லை அப்படி நீ சொல்லிவிட்டே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட அவனுடைய அருள் கொடுப்பதற்கு அளவே கிடையாது என்று சட்டம் சொல்லுகிறார் அப்ப இதை நாம செய்யலாம் ஐயா, யாராருக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் அல்லவா இதுதான் தேவாரத்தில் வருகிற சைவ சமய சட்டம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் மீண்டும் ஒரு தடவை அந்த பாட்டை நான் பாடி விடுவேனாக பெற்ற இன்பம் மெழுக்கில் பதித்திய தேவார பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது கோயிலுக்கு போய் பாட்டு பாடி அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறேன் கோயிலுக்கு போய் பாட்டு சொல்ல முடியாது விட்டாலும் நமச்சிவாய மந்திரத்தையாவது கொஞ்சம் நீட்டி சொல் எழுத்தை நீட்டினால் இசை தானே வரும் முருகா நமச்சிவாயம் இது எழுத்து நமச்சிவாய அப்படின்னு வாவ நீட்டினால் வணக்கம் வாவ நீட்டினால் இசை தானே வரும் அவ்வளவுதான் கோயிலுக்கு போய் நாம அப்படி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய என்று நீட்டி விட்டமே ஆனால் எந்த கூப்பிடுற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேப்பாவன் ஆமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எனக்கு சொன்ன பெரியவர் அப்படித்தான் சொன்னார் நீ போய் கூப்பிடு அவன் ஏனென்று கேட்பான் உனக்கு வேண்டியதை கேட்டு தேவார புத்தகத்தை புரட்டி உன்னுடைய அந்த ஏட்டை நீ புரட்டி பார்த்தால் உன்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு சொன்ன பெரியவர்தான் சொன்னார் தேவார புத்தகத்தை நீ புரட்டினியான் புரட்டினியானால் ஏற்ற புரட்டினா உன்னுடைய ஏற்ற இருக்குல்ல நம்ம ஏடு ஒண்ணு அந்த எட்டை அவன் புரட்டி பார்ப்பான் இவனுக்கு என்ன தேவை என்று அதை நினைத்துத்தான் ஒரு நாள் கூட தேவார புத்தகத்தை புரட்டி பார்ப்பது நான் தவறுவதே கிடையாது என்னுடைய சொந்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் நீங்கள் எண்ணி விடாதீர்கள் நன்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆமா அதில் இப்பவும் பாத்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா சம்பந்தர தேவாரத்தை எத்தனை தடவை படித்திருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன் ஒரு நாட்டுக்கூட்டை நகரத்தார் அப்படி எழுதி வைப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன் என்னைக்கு கேள்விப்பட்டனோ அன்னையிலிருந்து நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன் இப்ப சம்பந்தர் தேவாரம்னா கிட்டத்தட்ட நாற்பது தடவைக்கு மேல புரட்டி புரட்டி புரட்டி படித்திருக்கிறேன் அப்பர் தேவாரம்னா அறுபது தடவைக்கு மேல சுந்தரம்னா நூற்று கணக்கானுக்கு மேல சிறிவாசனம்னா நூற்று கணக்கான தடவைக்கு மேல அப்படி ஏற்றை நான் இதைப் புரட்டும் போது அவன் புரட்டுகிறான் என்று சொன்னதை நான் நம்பித்தான் செய்கிறேன் நம்பிக்கைதான் நடராஜா இல்லவா ஆமா என்று சொல்லி ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருக்கும் பொழுது பெரியவரிடம் ஒவ்வொரு பாடலை அவன் கேட்டு மகிழ்ந்தான் இது எங்கே இருக்கிறது என்று தேடினான் பரையரவைடு சோழ நாடு பூரா பரையறைக்கப்பட்டது தேவாரம் என்ற ஒரு நூல் எங்கே இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு உரியது அதனை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துவிட வேண்டும் என்று பரையறைக்க சொன்னான் ஏட்டு அது கிடைக்கவில்லை சில தமிழ் பெரியவர்கள்ட்ட அது மனதிலேயே மன ஏட்டிலே எழுதி வைத்திருந்தார்கள் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் என்று பெயர் ராஜராஜ சோழன் என்ற பெயரை கொடுத்தவர்கள் பிள்ளைவாழ்ந்தவர்கள் என்று நான் படிக்கிறேன் சண்டையில் மிக கெட்டிக்காரன் ஆனால் அவருக்கு ராஜராஜன் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்று படித்ததாக நினைவு அவனுக்கு பேர் சிவபாத சேகரன் என்று பேர் இது என்ன பண்ணார்கள் சில சில தமிழ் பெரியவர்கள் தனக்கு தெரிந்த பாட்டை ராஜராஜ சோழன் என்றும் சொல்லலாம் என்று சென்றார்கள் சென்று சொன்னார்கள் யாரோ தேவாரம் தெரியும் என்று சில தமிழிசை வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்ப்பதற்கு என்று சொன்னா எனக்கு ஏட்டுச்சுவடி இல்லை எங்க பெரியவர்கள் பாடிக்கொண்டிருந்ததை ஒரு பதியும் எனக்கு தெரியும் நான் தில்லையில் வருகிறேன் என்று சொன்னான் தில்லையா சிதம்பரத்திற்கு தான் பிள்ளை என்று பெயர் என்று சொன்னார் என்ன தெரியும் என்று கேட்டான் எனக்கு ஒரு பத்து பாடல் கொண்ட ஒரு பதிகம் தெரியும் பதிகம் என்று அதற்கு பெயர் ஓஹோ அப்படியா இந்த பதிகத்தை சொல்லலாமா Na-na-na-na-na-na-na. Annambalikum tillai gittumbalum. Unnambalikum melo yippurum eethe. Annambalikum tillai gittumbalum. umbalam unambalikum venugi poonide enambalikum aarigalil சாப்பிடறமே அரிசி சாதம் இதற்கு சோறு என்று பெயர் இம்மையே தரும் சோரும் கூறையும் இப்ப வீட்டில் நம்ம சொல்லுவோம் இப்ப நாம அப்படி எல்லாம் சொல்றது இல்லை நாமெல்லாம் வேற சொல்றோம் ஆங்கிலத்தில் சொன்னா தான் நமக்கு திருப்தி அண்ணம் என்று அதற்கு பேர் அண்ணம்பாலிக்கும் தில்ல சித்தம்பரம் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவும் போது பாத்தீங்கன்னா அன்னக்குடியே திருவாங்க கோயில் ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சத்திரம் தான் மிகுதி சிதம்பரத்துக்கு போய் சோத்துக்கு திண்டானாங்கிற வரலாறே கிடையாது எப்போ அப்போ அது அண்ணம் பாலிக்கும் இந்த அன்னம் என்பது சோறு இந்த அன்னம் பார்த்து இல்லை அந்த சோறு கிடைக்கும் மூட்ட சாம்ராஜ்யத்துக்கும் சோறு என்று பேர் உண்டு அதனால்தான் சேர்க்கார் பெருமான் சொல்லுவார் சோறிட்டு சோறு பெற்றார் அப்படிம்பர் இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான் என்று சொல்லுவார் சோறிட்டு சோறு பெற்றார் மூட்ட சாம்ராஜ்யத்திற்கும் சோறு என்று இப்ப அன்னம் பாதிக்கும் சொன்னா இந்த சோர் மாத்திரமில்லை அந்த சோறையும் கொடுக்கும் என்று பொருள் இருக்கும் என்று எண்ணுகிறேன் நான் ஒரு காலத்துல சோத்துக்குத்தான் சிதம்பரத்திற்கு போனேன் படிப்பதற்கு போனேன் சோறு வேண்டும் என்று ஒரு வருடம் கேட்டேன் ஆண்டு உனக்கு சோர் போடுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஆனால் ஒண்ணு ஒரு ஆண்டு கூட நீ ஃபைல் ஆகக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா நாலு வருஷம் போடுறேன் சரி சாப்பிட்டேன் அப்படி அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் தில்லை என்பதுதான் சிற்றம்பலம் என்பது கோயில் பேர் பொன்னம்பாலிக்கும் பொன்னு வேணுமா கிடைக்கும் சோர் வேணுமா கிடைக்கும் எது வேண்டுமானாலும் கேட்டுவிடு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என் அன்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே இந்த நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா என்று அவர் வருந்துகிறார் என்று அமைந்திருக்கிறது இந்த திருப்பதியம் இந்த திருப்பாடல் இதனுடைய அப்பர் திருப்பாடல் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பாடி காட்டினான் அந்த இசைப்புலவன் அரும்பற்றப்பட ஆய்மதர் கொண்டு நீரும்பற்றப்பட தூவி தொழுமினோ தூவி தொழுமினோ கரும்பத்திலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே ஒரு காலத்துல எடுத்துக்கிட்டு போறப்போ கோயில் கூட நம்ம கொண்டு சாத்த முடியும் நினைக்கிறேன் சாத்தி இருப்பார்களோ என்று கூட நான் எண்ணுகிறேன் ஆனா நம்ம நாட்டில் கிடையாது காசிக்கு போனா எடுத்து போற தீர்த்தத்தை கூட சாமிக்கு அபிஷேகம் பண்ணி விடலாம் இல்லையா ஆமா அங்க விற்கிறான தூத் பேடா அதை கூட சாமி மேல கொண்டு வச்சு நாம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம நாட்டிலயும் இருந்து இருக்குமோ என்று கூட நான் நினைக்கிறேன் ஆமா அரும்பற்றப்பட ஆய் மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ பெரும்பற்ற சிலைக்காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூரெம்பிரானையே அரிச்சுற்ற வினையால் நீர் எரி கிடந்தார் என்று அயலவர் சிறு சுற்றுப்பல பேசப்படாமலும் சிறு சுற்றம்பலம் தென்றடைந்து இம்மினே உன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முந்தி சிதம்பரத்தை போய் நீ தரிசனம் செய்துவிடும் என்று சொல்லுகிறார் என்று எண்ணுகிறேன் இன்னொன்னு உட்கிழக்கையாக நீ இறந்து போகக்கூடாது இரவாத யாக்கையை நீ பெற வேண்டுமே ஆனால் நீ சிதம்பரத்துக்கு சென்றுவிடு தில்லை அம்பலத்தை வணங்கி விடு என்று சொல்லி இருப்பாரோ என்று கூட நான் எண்ணுகிறேன் இது தவறாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம் அதை வைத்துத்தான் வல்லற் பெருமானும் கூட நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னது கூட இருக்குமோ என்று கூட நான் எண்ணுகிறேன் ஆமா அரி சுற்றனையாருடற்புண்டு நீர் அரி கிடந்தார் என்று அயலவர் சிறு சுற்று பெறப்பேட்டப்பட முனும் திருச்சு செய்யும் அறிவினை செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் இல்லை மாகச் சுற்றம்பளவனார்க்கு எல்லையல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே என்னுடைய வினை என்ன செய்யும் மூன்று வினை சொல்லுகிறார்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வினை இதுக்கு முந்தி செய்தது ஒண்ணு அதுக்கு முந்தி செய்தது வினை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த வினை எல்லாம் போக வேண்டுமே ஆனால் திருச்சி தம்பரம் சென்று விடு அல்லனன் செய்யும் அறிவினை செய்யும் தொல்லைவல் வினை தந்தான செய்யும் தில்லை மாநகர் சித்தம்பலவனார்க்கு இல்லதோர் அறிவை பூண்டு இத தருமடத்துல கைலை கூறுமணின்னு ஒருத்திருந்தார் இப்ப இருக்கிறவருக்கு மிஞ்சிருந்த மகா சன்னிதானம் ஒரு பத்து பெரியவங்களை நிறுத்திட்டு வினையை அனுபவித்துத்தான் தீரும் அது நல்வினையை என்றாலும் சரி தீவினை என்றாலும் சரி நல்வினை என்பது பொன் விலங்கு தீவினை என்பது இரும்பு விலங்கு விலங்கு விலங்குதான் இதை அனுபவித்துத்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் பக்கத்தில் நின்ற கேட்டுக்கிட்டு இருக்க ரொம்ப பெரியவர்கள் படித்தவர்கள் நான் பக்கத்தில் நின்றவன் உணர்ச்சி வசப்ப என்ன கேட்டுவிட்டேன் வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னு சொன்னா கடவுள் வழிபாடு ஏ அப்படின்னு கேட்டேன் அவரோ பண்டார் சன்னதி நானும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஓதுவர் பேச முடியுமா கேட்கலாமா அந்த உணர்ச்சி வயப்பட்டு கேட்டுவிட்டே யாரா சாமிநாதனா கேட்கறீ வினையை அனுபவித்துத்தான் தீரணும்னா கடவுள் வழிபாடு ஏன்னு தானே கேட்ட கடவுள் வழிபாடு என்பது அது ஒரு மயக்க அந்த நெறிக்கு போனால் மயக்க நெறின்னு சொன்னா மாதிரி அர்த்தம் இல்லை போய்விட்டால் எல்லாம் மறந்து இதையெல்லாம் மறந்துவிடும் அதற்குத்தான் கடவுள் மெறி வைத்தார்கள் விலையை எல்லாமோ அனுபவித்துத்தான் தீரணும் அந்த அனுபவிக்கணுங்கிற கடவுள் செயல் அப்படின்னு விட்டுடுவான் அப்படின்னு வரும்பொழுது இவன் அதை மறக்கிறான் என்று அவர் சொல்லி முடித்தார் அதத்தான் சும்மா தனுவருமோ சும்மா பிடி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பதன்றால் எய்தவனை நாடியிரு என்று சொன்னது கூட அதுதானோ எண்ணமோ என்று நான் எண்ணுகிறேன் அடுத்து ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் ஊனில் ஆவி இருக்கும் பொழுதெல்லாம் நான் இருப்பன் என்னாதனை இந்த ஊன் உடம்புற உயிர் இருக்கிற வரையிலும் அல்லது இந்த ஊன் இருக்கிற வரையிலும் நான் அவனை நினைத்து கொண்டு இருப்பேன் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை ஏன் நிலாவிய சிற்றம்பலவனார் வான் நிலாவி இருக்கவும் வைப்பாரே சுட்டர்வானவர் சென்று மரங்கொழும் சிற்றர் வாழ்ல சிற்றம்பலத்துறை சிற்றன் சேவடி கைதொழச் செல்லும் சிற்றான் திருக்கோளே சொல்லுவார் அப்படனை ஒன்றி நினைத்து விடு அந்த சிந்தையிலிருந்து மாற்றம் வேண்டாம் ஒன்றிய சிந்தையோடு அவனை நினைத்து விடு அப்படி நினைத்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த பாட்டிலேயே அந்த ரிசல்ட் அவர் சொல்றார் என்று நான் எண்ணுகிறேன் ஒன்றிருந்து நினைம்கள் உந்தமக்கு ஊனமில்லை கண்டிய காலனை காலார்க்கடிந்தான் அடியவர்கிட்டால் உனக்கு பெரிய துன்பம் எது யமபயம் அது உன்னை தீர்த்து விடுவான் தெரியுமா அதனை தீர்த்தான் தெரியுமா ஒருத்தனுக்காக மார்க்கண்டே முனிவருக்காக அது உனைக்கும் கிடைக்கும் தெரியுமா என்று சொல்லுவது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒன்றியிருந்து நினைமின்கள் உள் தமக்கு ஊனமில்லை கன்றிய காணனைக்கானார்க்கடிந்தான் அடியவர்க்க சென்று தொழுமின்கள் தில்லை உள் சிற்றம்பலத்து ரட்டும் என்று வந்தார் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே ஒருத்தனார் உலகங்கற் சுடர் திருத்தனார் தில்லை சுற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விட முண்டையம் அருத்தனார் அடியார அறிவரே விண்ணிறைந்தோர் வெவ்வடலின் நிறைந்த இருவர் கறிவுனா கண்ணிறைந்த கடிபில் அம்பலத்து நின்றாள் ஒருவரே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணம் பல்லை வட்டம் முதல் மூன்றுடன் மாய்த்தவன் சில்லை வட்டம் விதை கைதொழுவார் வினை வெள்ளை வட்டம் கடன் தோடுதல் உண்மையே அந்த தில்லையில போய் ஆண்டவனை நீ பார்த்தாயோ இல்லையோ அது அப்புறமா இருக்கட்டும் சிதம்பரத்துக்கு வெளியில இருந்து அந்த புவனகிரியிலே இருந்து அந்த கோபுரம் தெரிகிறதல்லவா இங்க எந்தபடியே தில்லச்சிட்டு பலம்னு ஒரு கும்பிடு போட்டுவிடு அப்படி நீ போட்டு விட்டியே ஆனால் நீ இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போய்விடுமா அந்த விலை நாவுக்கரசர் சொல்லுகிற சட்டம் ார்டந்து ஓடுதல் உண்மையே பொய் சொல்றேன் நினைக்கிறியா உண்மையைத்தான் சொல்லுகிறீ நாக்கரசருடைய வாக்கு இது தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே தேடியும்ிருந்தும் காணவல்லறோ மாட மாளிகை சூழில்லை அம்பலத்து ஆடி பாடும் என் நெஞ்சுள்ளிருக்கவே மதுரவாய்மொழி மங்கையோர் பங்கினம் சதுரம் சிற்றம்பலவன் திருமலை அதில் எடுத்தான் முடி பத்திர முடிவுள் சேவடி சென்றடைந்து உயிரினே ரசர் பதியந்தோறும் கடைசி பாட்டில் இந்த ராவணன் மலையை எடுத்தான் கைதை மலையை எடுத்தான் அது தவறு என்று நினைத்த ஆண்டவன் ஒரு விரல் நுதியினாலே அந்த மலை மேல் வைத்தான் அவருடைய கை கால் தலையிலிருந்து அவன் தனித்தனியே போய்விட்டு அலறினான் அவன் பாடினான் அவளுக்கு அருள் கிடைத்தது என்று அவர் சொல்ல தவறுவதே இல்லைக்கருகர் பதிகம் முழுதும் கடைசி பாட்டில் இருக்கும் ஒரு சில பதிகம் விடுபட்டு இருக்கிறது அது விடுபட்டு இருக்கிற காரணம் செயவர்கள் அடிக்கடி கேட்ட திருப்பதிகம் அது அந்த திருப்பதிகத்தில் பாத்தீங்கன்னா கடைசியில இந்த நிகழ்ச்சி வரல ஏன் அப்படின்னு கேட்ட அதற்கு விடைய ஆண்டவன் அவரை பாட வைக்கலை அப்படின்னு சொல்லி விடலாம் அப்படின்னு சொல்லுன்னா அவருடைய எண்ணங்கள் பூரா நமச்சிவாய மந்திரத்தில ஊறியிருந்திருக்கிறார் என்று நாம எண்ணி விடலாம் அதே மாதிரி இன்னொரு திருப்பதிகத்திலும் இல்லை மாசில் வீணயம் என்ற திருப்பதிகத்தில கூட கடைசியில் இந்த நிகழ்ச்சியை சொல்ல விட்டு இருக்கிறார் பாடுவதும் விட்டிருப்பதும் எல்லாம் ஆண்டவனுடைய திருவருள் என்றுதான் நாம் எண்ணிவிட வேண்டும் விரைவில் தீயினன் பாரிற்படி போல் மறைய நின்றுடன் உறவு கோல் உணர்வு கைத்தினாலும் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று முடித்து விட்டார் அந்த திருப்பதியத்தை சென்ற மாதம் நாம் எண்ணி பார்த்தோம் இந்த திருப்பதியத்தில் நிச்சயமாக அதனை நினைவூட்டுகிறார் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிந்தவரை நீ தவறு செய்ய வேண்டாம் அவனை பாடிவிடு பாடிவிட்டால் உனக்கு எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார் நீ பாடி விடு சோறு வேணுமா கிடைக்கும் அந்த உலகம் வேணுமா கிடைக்கும் பாடிவிடு பாடிவிடுன்னு பத்து பாட்டு பாடி அவர் ஆமா அது வரும்போது நாம் எண்ணுவோம் ஆக கடைசி பாட்டுல கூட அவர் என்ன சொல்லுகிறார் மதுரவ மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிரார்த்தெடுத்தான் முடிவத்திர மிதிகுள் ஜேவடி சென்றடைந்து உய்மினே திருப்பதிகத்தை ஒரு இசை போல் அவன் சோழன் பாடி காட்டினான் மிகவும் சந்தோஷம் பத்து பாடல் இருக்கிறதா ஏட்டுச்சுவடியில் இல்லை மன ஏட்டில் எழுதியிருக்கிறேன் என்று பாடி காட்டினார் அவருக்கு ஏதோ பரிசுலை கொடுத்து அனுப்பினான் மீண்டும் இது எட்டு வடிவத்திலே எங்கே கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே மறுபடியும் ஒரு இசைப்புலவனை சந்திக்கிறார் இந்த ராஜராஜ சோழன் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அவர் பாடி காட்டுகிறார் இவருக்கு இதிலிருந்து ராஜராஜ சோழனுக்கு ஆசை வளர்ந்து அந்த ஏற்றை எடுத்துவிட வேண்டும் என்று அதை கிடைப்பதற்கு என்ன வழி என்று எண்ணுகிறான் அந்த இசைப்புலவன் ஒரு அற்புதமான திருப்பதிகட்டி பாடி காட்டுகிறான் இப்பொழுதும் செய்வர்கள் மகேஸ்வர பூஜை என்று ஒன்று செய்கிறார்கள் அடியார்களை உட்கார வச்சு அவர்களை சாப்பாடு போட்டு அனுப்புறது பேர் மகேஸ்வர பூஜை அவ்வளவுதான் அடியார்கள் பூசை இல்லது மகேஸ்வரனுக்கே அந்த பூஜை என்று சொல்லிவிடுறார் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் சேக்கிரார் பெருமான் இந்த மகேஸ்வர பூஜை என்பது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பாடல் அதுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த அடியார்களை அழைத்து கொண்டு வந்து குலாவு பாதம் விளக்கியே வாசற்படியில அவங்களை நிறுத்தி தண்ணீர் விட்டு அவர்களுக்கு நன்றாக அலம்பி அதுல பரிசுத்தமாக்குவது என்பதுதான் முக்கியமான பொருள் வேற ஒன்று இருக்கிறது அது வேண்டாம் அவர்களுடைய திருவடியை பரிசுத்தமாக ஆக்கி அந்த தண்ணீரை அவர்களுடைய திருவடியை அலம்பிய தண்ணீரை தலையிலும் தெளித்துக் உள்ளுக்கு சாப்பிடுகிறவர்களும் உண்டு கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடையே வைத்து ஆசனம் என்பது பலகையினால செய்யப்பட்டது அது அவர்களை உட்கார வைத்து அரிச்சனை செய்த பின் அவருடைய திருவடியை மலர்கள் கொண்டு அரிச்சித்து உண்டினாலு கொண்டு வந்து மலைப்புகுந்து குலாபு பாகம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடையை அரிச்சனை செய்தவின் உண்டினாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தில் ஒப்பில அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்பது தெய்வ வருமானுடைய பாடல் இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இன்றும் இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்துவிட்டால் அந்த அடியாறுகளுக்கு சோறு போட்டு விட்டால் ஆண்டவனே ஒரு நாளைக்கு அதனை சாப்பிடுவதற்கு அந்த இல்லத்துக்கு வந்து விடுவான் அதுதான் சிறு தொண்டர் கதை அடியார்கள் தந்தோறும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள் இதனை பார்க்கணும்னு நினைத்தான் ஆண்டவனே வந்தான் இல்லையா ஆமா அடியாறுகள் சோறு போட்டதுனால ஆண்டவன் வந்தான் உண்டு உண்டு உண்டு போட்டும் அவன் வந்தான் நாம இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவனும் வர்றதில் பயப்படுறான் அடியார்களை உட்கார்ந்து அன்னம்பாளிக்கும் தேவாரம் சொல்லுவது என்பது வழக்கத்திலே இருக்கிறது அது இன்னும் மாறிவிடவில்லை நிச்சயமாக இருக்கிறது இந்த அன்னம்பாளிக்கும் தேவாரத்தை சொல்லி பெரியணத்தை சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா உணவு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது மடாலயங்கள்ல நிச்சயமாக இருக்கிறது ஆமா நாம வீட்டிலையும் நாம தனந்தோர் அப்படி செய்து விட்டோமே ஆனால் நமக்கு நல்லது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் மடாலயங்கள் அப்படி செய்வதனாலதான் இப்போ இந்த மடாலயங்கள்ல இருக்கிற சாப்பாடு எவ்வளவு மட்டமாக இருந்தாலும் அது ஒன்றும் உடம்புக்கு செய்வதில்லை ஒண்ணும்ருமத்தில் ஒரு ஐங்கார ஒருத்தர் மேனேஜராக இருந்தார் இந்த கைலக்குருமணியில் இருந்த மகாசினி தானும் ஒரு நாள் அந்த அயங்கார கூப்பிட்டு அயங்கார் சாப்பிட்டாச்சா கேட்டார் நான் சோறு திண்ணு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது சாமி அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டார் சோர்த்துன்னா சிரிக்கிறது இல்ல ஜீர்மானது இல்ல அதனால பல விதமான தொந்தரவுகள் அதனால நான் சோர்த்திங்கிறதையே ஐம்பது வருஷமா விட்டுட்டேன் சரி இன்னைக்கு போயி இந்த பெரிய மகர்ஷிகள் தவசிரேஷ்டர்கள் குமரகுருபுர முனிவர் முதற்கொண்டு உன்ன இடம் தெரியுமா இந்த தர்மரம் அடத்து பந்திக்கட்டு மகேஸ்வர பூஜை நடக்கிற இடம் ஆமா கோர உருவர் வந்து தருவரமடத்து சிசியர் தானே அவர் சொல்லுவார் உன்னுடைய பந்திக்கட்ல நான் சாப்பிட வேண்டாம் உன்னுடைய அதிகாரிகள் சாப்பிட்டு விட்டு வெளியிலே போடுகிறார்கள் பாருங்கள் எச்சில் இலை அதனை நக்கி சாப்பிடக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடு அது போரும் என்று கேட்டாராம் அவர் ஆனதுனாலே அயங்கார சுவாமி நீ இந்த பந்திக்கட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடும் பயத்தில் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என்று சொன்னார் இந்த கைலக்குருமணி நான் கிட்ட இருந்த இந்த அயங்கார் என்ன பண்ணார் அது செய்ய முடியும் அவர்கள் உண்ணுவதில்லை அதற்காக நமக்கும் குறைவில்லை அவருக்கும் குறைவில்லை என்ன பண்ணினார் இது உடல் நிலையால் சரியாக இருக்கு அதுல இருந்து எனக்கு தெரியும் இந்த அண்ணம்பாரிக்கும் தேவாரம் பாடினால் சோறு கிடைக்கும் என்பது மாத்திரம் அல்ல என்றைக்குமே நீ சோறு சாப்பிடக்கூடிய தகுதி உனக்கு கொடுக்கும் அந்த தேவாரம் சில பேர் சோறு சாப்பிடுறதுன்னு பாத்தீங்களா சோறு சாப்பிடாதே விடுறான் அப்படியே சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்கிறான் அவன் எத்தனை தகுதியை உனக்கு கொடுக்கும் இந்த அன்னம்பாரிக்கும் தில்லு சிட்டம் தேவாரத்தை சொல்லி சாப்பிட்டு விடு என்ன கஷ்டம் இதனால நமக்கு என்ன நஷ்டம் இல்லையா சோறு வச்சு விட்டு அவ உள்ள போய் இந்த சாம்பார் எடுத்துட்டு வரது கூட சிட்டு பலம் சொல்லிவிட்டு சாப்பிட்டு நமது எங்கேயோ ஒரு சில சைவர்கள் இன்னும் அதனை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த அற்புதமான தேவாரத்தை பாடி கலக்கினன் ஒரு இசைப்புலவன் மறுபடியும் இன்னொரு தலவன் வந்தான் அவன் வந்து ஐயா நான் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற திரு நெடுங்கலம் என்ற கேத்திரத்தில் இருந்து வருகிறேன் என்று சொன்ன அப்படியா எனக்கு ஒரு தேவார திருப்பதிகம் தெரியும் அது பிரியாண சம்பந்தருடைய தேவாரம் அது அப்படியா முன்னே ஒரு பெரியவர் வந்தார் அவர் அப்படி வேவாரும் என்று ஒன்று பாடி காட்டினார் இது பெரிய நடுங்கலிருந்து வருகிறீர்களா திருநாள் சம்பந்த பாடி காட்டுகிறீர்களா என்று கேட்டான் அந்த பெரியவர் பாடி காட்டினார் ஒரு திருப்பதிகத்தை ான் யானை தோலையும் போர்த்துக் கொண்டிருக்கிறான் ஏன் குடித்தோரை போர்த்துக் கொண்டிருக்கிறான் யானை தோலை ஏன் போர்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சந்தர்ப்பம் வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் வளரும் இந்த மூன்றாம் பெரு சந்திரனைச் சூடிக்கொண்டிருக்கிறான் அதுவும் ஏன் என்று நான் பின்னாலே கையிலே மானும் மழுவும் வைத்துக் கொண்டிருக்கிறான் நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான் இடது கையிலே மான் இருக்கும் கையிலே மழு இருக்கும் பலது கையிலே உடுக்கு இருக்கும் இடது கையிலே நெருப்பு இருக்கும் இந்த உடுக்கையும் நெருப்பும் மானும் மழு எல்லா ஊர்லயும் எல்லா சாமி கட்டியும் இருக்கும் ஆனா ஒரு ஊர்ல இருக்க அது எது ரைட்டு ரைட்டு எங்கயோ உங்க மேடையில் சொன்னதே சொல்லிக்கலாம் இல்ல நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க ரெண்டு சந்தோஷம் தெரிஞ்சிருக்க சந்தோஷம் சீர்காழியில திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமிக்கு மானும் மழுவும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா அது ஆதி மூர்த்தி இந்த மானும் மழவும் வெறுப்பும் உடுக்கையும் யானைத்தோடும் புளித்தோளும் இடையிலே வந்தது எனக்கு கலைமாமணி இன்னும் பட்டம் உண்டு இந்த ஜனாதிபதி கொடுத்த விருது உண்டு இதே தமிழ் சேவத்தில் எனக்கு இசைச்சேரின் பட்டம் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் இடையில வந்தது நான் பிறக்கும்போது வந்தது இல்லை இடையிலே வந்தது அதுபோல இந்த மானும் மழுவும் புலித்தோரும் யானைத்தோரும் சிவனுக்கு வந்தது இடையிலே வந்தது அவன் தூய மூர்த்தி அவன் கையில ஒன்னும் கிடையாது ஆனா அப்படி இருக்கிற மூர்த்தி தான் சிவன் இதுல சீர்காடியில இருக்கிற திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமி மானும் மழுவும் உடுக்கையும் நெருப்பும் இல்லாமல் இருக்கிறது அது தூய மூர்த்தி அந்த மூர்த்தியினுடைய அருளால தான் தெளிநாட சப்பந்தர் பிறந்தார் அந்த மூர்த்தியை வேண்டித்தான் வேண்டினார் அந்த மூர்த்திய எனக்கு ஒரு குழந்தை குழு ஏழாவது நூற்றாண்டிலே நாடு இருந்த நிலை உத்தாட்டம் விடுவோம் அடிப்பான் இப்ப கூட அடிக்கணும் நானே அடி வாங்கியிருக்கிறேன் ஆமா இப்ப உங்களை பார்த்தா சைவரா வேறொரு மதத்தவரே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது என்ன பார்த்தா உடனே தெரிஞ்சவன் இதே மன்றத்துக்கு பக்கத்துலயே என்ன விரட்டிட்டு வந்தவனும் உண்டு இதே மன்றத்துக்கு பக்கத்துல கூட ஆமா வேற்று மதத்தவர்கள் அன்று அல்லது அது ஜாஸ்தியாக இருந்தது ஏழாவது நூற்றாண்டு கோயில் இருக்கிற சிவலிங்கத்தை முறை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் புதைத்து விடுகிற அளவுக்கு மதவெறி இருந்தது ஏழாவது நூற்றாண்டுல அந்த மதவெளியை போக்குவதற்கு எங்களாக முடியவில்லை சாஸ்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள் சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள் இசை விற்பன்னர்கள் இருந்தார்கள் எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை சோலாத விருதையர் போய் கேட்டார் அந்த சுவாமி சுவாமி இந்த சமணர்களை பௌத்தர்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பிராணி இல்லை வலிமை இல்லை திடம் இல்லை நீ ஒருத்தனை உண்டாக்கி கொடு எப்படி சூரபத்மாவை அழிப்பதற்கு முழுமையை உண்டாக்கினாயோ அதே எங்களுக்கு இப்பொழுது வேறொரு ஒருத்தனை அனுப்பி கொடு அவனால் இந்த மதத்தை வாட வைக்க கொடு என்று கேட்டார் சுபாதகரையர் என்று கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது பெரிய புராணம் தான் நமக்கு ஆதாரம் இல்லையா ஆமா அந்த குழந்தை வந்துதான் இந்த சமுதாயத்தை வாட வைப்பது தெரியான சம்பந்தர் இல்லையே இந்த சைவ மதம் ஏழாவது நூற்றாண்டோட தீவிச்சிருப்பான் அழிந்து போயிருக்கும் கேட்டார் சைவ எல்லப்ப நாவரர் என்று ஒரு பெரியவர் கோயிலே இருந்திருக்காதுரா திருநீர் இருந்திருக்காதுரா தெரியுமா ஆமா அஞ்சழுத்து இருந்திருக்காது தெரியுமா இவர்கள் தான் வாழ வைத்தார்கள் என்று நினைவூட்டினார் சைவ எல்லப்ப அல்லவா அந்த மூர்த்திக்குத்தானே இதெல்லாம் கிடையாது என்பதை விட்டுவிட்டு இப்பொழுது நான் அந்த பெரியவர் என்ன பண்ணார் இந்த மறையுடையாய் தோருடையாய் இந்த தேவாரத்தை பாடி ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது அதுல இருந்து வடக்கே போனால் இந்த திருநெடுங்குளம் என்ற கேத்திரம் வரும் இப்ப திருநாங்குளம் அப்படின்னு சொல்ற திருநாங்குளம் என்று சொல்லுகிறான் இந்த ஊர்ல ஒரு திருப்பதியும் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் இடர்கள மேயவனே நிறையுடையார் குறையுடையார்ற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் பிடர்களையாய் எடுங்களும் மேயவனே திருப்பதியும் நெடுங்கலத்தில் பாடினார் என்று சேக்கிரார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் அதற்கு விளக்கம் ரெண்டு வரியில் எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான் பக்தர்களுடைய அறிவும் செயலும் உன்னை விட்டு அந்தாண்ட போய் வீணா கெட்டு போகாமல் அந்த இடரை நீ களைவாயாக உனக்கு தொண்டு செய்வதற்கு உன்னை நினைப்பதற்கு உன்னை பாடுவதற்குத்தான் இந்த உடம்பு கிடைத்தது இதை விட்டு அவருடைய அறிவு வேற ஒரு நிலைக்கு போகுமையானால் அந்த இடரை நீ கெடுத்து விடுவாயாக அந்த இடரை நீக்கி விடுவாயாக என்றுதான் அவர் பாடினார் என்று எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் ஆனால் இன்னைக்கு இடர்களையாய் இடர்களையாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ சிற்சில இடர்கள் இருக்கும் இப்ப நான் பாடும் போது பாத்தீங்கன்னா சில வேள தொண்டை வம்பு பண்ணும் மூக்கு வம்பு பண்ணிடும் இந்த மாதிரி இடையில் வேண்டாம் என்று கூட சொல்லுவது உண்டு சமீபத்தில் நான் அந்த கும்பாபிஷேகத்திற்காக ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சியில திருச்சியில போட்டு நான் பணம் சம்பாரிச்சு அந்த கோயிலுக்கு கொடுத்தேன் அப்ப ஒரு பெரியவர் வந்தார் இந்த திருநடுகளுக்கு பதியத்த நீங்க பூரா பாடிக்காட்டுங்க சுவின்னு சொன்ன பாடிக்காட்டுன என்ன கொடுக்கறேன் வசூலுக்கு தானே வச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரேன் சரி பாடி காட்டின அப்ப அவர் சொன்னார் ஒரு காலத்துல என்னுடைய வியாபாரம் நொடிச்சு போய் என்னுடைய வீட்டை ஏலம் எடுக்கிற அளவுக்கு வந்து விட்டது நான் இந்த திருப்பதியத்தை பாடினேன் நான் தப்பித்துக் கொண்டேன் என் வீடு தப்பித்தது என்னுடைய தொழில் தப்பித்தது நான் தப்பிக்கொண்டேன் நான் தப்பித்துக் கொண்டது இந்த திருப்பதியன் தான் காரணம் என்று அவர் சொன்னார் அவர் தான் அந்த அந்த கோபுரத்தையே திருப்பணி செய்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் அவருக்கு பேர் ஈரோடு கொஞ்சம் சோமசுந்தரம் நினைக்கிறேன் ஆமா அவர் அந்த கோபுரத்தை திருப்பணி பண் இடர்களையா என்பது நமக்கு எத்தனையோ இடர் உண்டு இந்த அற்புதமான பதிகத்தை நாம் ஓதினால் அந்த இடர்கள் தீர்ந்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது ஓதுவோம் கனைத்தழுந்த வெந்திரை சூழ் கடல் இடை நஞ்சி தன்னை திருச்சலையா இடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னையும் மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையா எடுங்களும் கண்ணேலலலின்னடியே வழிபடுவான் நிமலா நனைக்கனத என்னடியான் UIரை வெவேல் என்றட கூற்றுதைத்தே பொன்னடியே பரவினாலும் ஊரடு நீ சுமக்கும் நின் நடியாற உறங்களே அயிரடும்ளமேயவனே மலைபுரிந்த மன்னந்தம் மகளையோர்வார் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடையார் தலை புரிந்த பனிமகிழ்வாய் தலைவனின் தாழ்வுக்கு நிலை நெடுங்களம் மேயவனே தாங்கின் நல்லார் படிமஞ்ச் செய்வார் பாரிடவும் பலிதே தூங்கி நல்லார் பாடலோடு தோழ்கடலே வணங்கி தாங்கிலன்பினோடும் தலைவனின் தானக்கு நீங்கில் இல்லா இடகளையா நெடுங்களம் மேயவனே பாலனாகி வேதம்மோ நான்கு நண்பு கருத்தனாகி கங்கையாலே கவசாய் அருத்தனாய் ஆதிதேவன் அடியணையே பரமும் நிறுத்த இடர்களையாய் நெடுங்களே ஊறு கொண்டாய் மூன்று மூன்றாக கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் ஒரு மறித்த சந்தம் கீதந்து எம் பெருமான் அணிந்த நிறுறு கொண்டார் இடர்களையாய் குன்றில் உச்சிமேல் விளங்கும் கொடிமுதல் சூடிலங்கை அன்றில் நின்ற அறக்கர்கோனை அறுவரைக்கு அடத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தியில் அப்பகனும் நின்று நெய்வாரடர்களையாய் நெடுங்களம் மேவனே புசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூட எங்கும் சோதியுள்ளாகி நின்றாய் கேடல் வண்கும் அணிந்தவம்மார் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேவனே கொஞ்சம் தொஞ்சல் வாக்கி நின்ற தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் தறியார் குஞ்சல் இல்லா வாய்மொழியால் சோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களால் நெடுங்கலம் நீட் டைராடர் வாழும் सम इंद्र बलवंत देवनन संभिनंदनन गाड प சோழன் இது மாத்திரம் இல்லாமல் ராஜராச சோழனுடைய அத்தையின் பெயர் குந்தவி மாதேவியார் அவர்களாலத்தான் ராஜராஜ சோழனுக்கு சைவத்திலே மிகுந்த ஈடுபாடு வந்தது என்றும் நான் கேள்விப்படுகிறேன் சில நூல்கள் அப்படி எழுதியும் இருக்கிறார்கள் அந்த பிராட்டியார் சில பதிகங்களை அவருக்கு பாடிக்காட்டியிருக்கிறார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் அவர்கள் பாடிக்காட்டிய பதிகத்தில் ஒன்றுதான் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் என்று கூட ஒரு திருப்பதிகத்தை அவர்களும் பதிகம் பதிகமாக இவர்களுக்கு பாடிக்காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் சில புத்தகங்களில் அப்படி சில குறிப்புகள் இருக்கிறது அந்த குறிப்பெல்லாம் நாம வேஸ்ட்னு நினைக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு தேவாரத்திலே ஐந்தடுத்தை பற்றி வருகிற திருப்பதிகங்கள் நான்கு இருக்கிறது திருஞான சம்பந்தர் இரண்டு சுந்தரர் ஒன்று நாவுக்கரசர் ஒன்று சுந்தரர் ஒன்று அதிலே ஒன்றுதான் இந்த சுந்தலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் இன்று தொடங்கும் திருப்பதிகம் திரு ஞான சம்பந்தருக்கு இந்த உபநயனம் செய்து வைத்தார்கள் எல்லா பெரியவர்களும் இருந்துதான் அந்த செயலை செய்து வைத்தார்கள் ஆனால் வயதில் சிறிவர் ஆகிய இந்த திஞ்சான் சம்பந்தர் திருப்பி அவர்களுக்கு பஞ்சாட்சலத்தின் மகிமை என்ன என்று சொல்லிவிட்டார் என்பதுதான் பெரிய புராணம் சொல்லுகிற கருத்து அதில் என்ன வருகிறது துஞ்சலும் துஞ்சலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நிலை மீன்தோறும் இங்கே சில கருத்துக்கள் என்னால் சொல்ல முடியாதவை உண்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒழுங்கா சொல்லணும்னு சொன்னா எனக்கு தெரிந்தவர்களையும் ஆசா ஞான சம்பந்தம் ஒருவரால் சொல்ல முடியும் சொல்லுவதற்கு தகுதியும் உண்டு அவருக்கு அந்த துணிச்சலும் உண்டு இல்லையா ஆமா என்ன பொறுத்தளவு அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு நினைச்சேன் நினைக்கிறேன் அது எப்பிடைக்குமோ அப்ப பாத்துவோம் ஆக அங்கிருந்த பெரியவர்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஐந்தகத்தை ஓதிவிடுங்கள் அதுதான் நன்மை பயக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஏன் சொன்னார் என்பதற்கு எல்லாம் இந்த ஆசா ஞான சம்பந்தம் தான் விளக்கம் சொல்லணும் அவருக்குத்தான் அந்த துணிச்சல் இருக்கிறது பொருளும் இருக்கிறது அந்த சந்தர்ப்பம் வரும்போது பார்த்துக் கொள்வோம் ஆக நாம நினைக்கிறோம் அங்க இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் இவர் திருப்பி உபதேசம் பண்ணிருக்கார் நீங்க பஞ்சாற்றம் சொல்லுங்கள் என்று நெஞ்சகம் நைந்து நினைவில் பஞ்சகம் அத்து அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சடுத்துமே அஞ்சடு ஓதிவிடு மன் பயம் உனக்கு இருக்காது என்று சொல்லுவது போல் இருக்கிறது இந்த முதல் பாட்டு ஆமா மந்திரம் நான் மறையாகிவான் சிந்தையில் நின்றவர் செந்தகள் ஓம்பிய செம்மை வேதியு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊரில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்து பார்க்க அஞ்செழுது நச்சினர் செல்லல் கடச்சுவ முத்தி காட்டுவ கொல்லன மந்தமர் கொண்டு போட அல்லல் கெடுப்பன அஞ்சழுப்புமே இந்த அனுட்டானும் ஒண்ணு செய்யறாங்கல்ல அது இப்ப சைவர்கள் செய்யறதா தெரியல எனக்கு இல்லையா ஆமா அனுட்டானம் என்று ஒல இந்த கையில தண்ணியை ஊற்றி அந்த எவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு உளுந்து உளுந்து என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் உளுந்து உளுந்து தான் உளுந்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் அது போட்டால் அது அப்புறமா பாத்துக்கோ அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தான் இந்த தண்ணி இந்த கையில இருக்கணும் அந்த தண்ணிய இவன் உண்ணுகிறான் அந்த தண்ணீர் அமுதத்துக்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள் அமுதத்துக்கு சமானம் அதனாலதான் இந்த அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் இதையெல்லாம் சொன்ன இன்னைக்கு உலகம் ஏத்துக்கணுமோ தெரியல ஆக இந்த தீர்த்தமும் இந்த பஞ்சாற்றலமும் சொல்லும் இவனுக்கு நீண்ட ஆய்வு கிடைக்கிறது நோயில்லாத ஆள் கிடைக்கிறது செல்வம் கிடைக்கிறது இந்த பதியத்தில் வருகிறது செல்வம் தினந்தோறும் உனக்கு கொடுப்பான் கொடுக்கும் இந்த மந்திரம் மாடு கொடுப்பன நாள்தோறும் மாடு கொடுப்பன என்று வருகிறது மாடு என்பது செல்வம் செல்வத்திற்கு மாடு என்று ஒரு பேருண்டு வெறுக்க என்று ஒரு பேருண்டு இத்தகையெல்லாம் அதற்கு பேருண்டு மாடு கொடுப்பன மண்மானடம் ஆடி உகப்பன அஞ்சழுத்துமே என்று சொல்லுவார் இவரே ஆக செல்வம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எம பயமும் உனக்கு இருக்காது என்று சொல்லுகிறார் நல்ல அறுத்து மெச்சினர் பிடை கடுப்பன பின்னரும் மாடு கொடுப்பன மனுமான ஒரு திருஞான அடியார் ஒருத்தர் இந்த திருப்பாட்டை பாடினார் ஒரு பௌத்தன் திருஞான சமுதிர சண்டைக்கு வந்துவிட்டான் காரைக்கால் விட்ட திருஞான சமுதிரம் சொல்லல ஒரு அடிய என்ன பண்ணார் இந்த பாட்ட பாடின்களுக்கு அஞ்சலு அவன் தலையில இடி விழுந்து அவன் இறந்தான் என்று வரலாறு நீங்க நினைக்கலாம் ஏண்டா ஒருத்தனை சாவடிச்சான் கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு நம்ம நாட்டில் உண்டு நாம் என்ன பண்ண முடியும் சரி அதை விட்டு விடுவோம் ஆக இந்த திருப்பதிகத்தினுடைய கடைசி பாட்டில் என்ன சொல்றார் நற்றமிழஞ்ச சம்பந்தன் என்று தன்னை சொல்லுகிறார் அவர் நல்லா கவனிக்கணும் நற்றமிழியான சம்பந்தன் தன்னை அவர் சொல்லுகிறார் ஒரு பிராமணர் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தப்பாக இருக்கலாம் என்னுடைய எண்ணத்தை சொல்லி விடுகிறேன் ஆனால் சினிஞாசமுந்தர் நற்றமிழ்ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் லாங்குவேஜ் தான் மறை வேதம் அதாவது சம்ஸ்கிருதம் வடமொழி நான் தமிழான சம்பந்தம் என்றுதான் அவர் சொல்கிறார் இந்த திருப்பதியத்தில் இந்த திருப்பதியத்தை அந்த குந்தவை தேவி அம்மையார் சிவபாதசேகரனுக்கு சொன்னார்கள் என்றும் நான் வரலாறு கேள்விப்படுகிறேன் அந்த கடைசி பாட்டு நத்தமிழியான சம்பந்தம் நான் மறைக்க காங்கும்லை நமது நாட்டுதான நிலை இக்கட்டுல நாம இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு துன்பம் நமது நாட்டுக்கு இனிமேல் நமக்கு வர வேண்டாம் ஆனால அடுத்த நாட்டு அடுத்த அடுத்த நாட்டுக்காரன் கெட்டுப்போகணும் நாம என்ன வேண்டாம் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் நமது நாடு நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சிரம் சொல்லி ஒரு பெரியவரை கேட்டேன் ஐயா நான் இந்த தமிழ சங்கத்துல சொல்லுகிறேனே பாடி காட்டுறேன் இதை பத்தி ஏதாவது மாறுதல் சொல்லலாமா என்ன செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு பஞ்சாட்சரம் சொல்ல சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன சின்ன தேவாரமும் எங்களை சொல்ல சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு அவர் சொன்னார் நல்ல யோசனை தான் நான் அடுத்த ஏன் இல்லா எப்பவே செய்து பாத்துருவோம் ஒரு நிமிஷம் கூட ஆகும் ஒரு சின்ன பாட்டு சொல்லி பார்க்கலாமா திணிச்சு நீல மாமிடற்று ஆலவாயிலான் தாலதாயினார் ஞாலம் ஆழ்வரே இப்படி சொல்லுங்கள் அந்த பெரியவர் சொன்னார் நான் மறந்து விட்டேன் அது அடுத்த இதில் கவனிப்போம் என்று சொல்லி இப்பொழுது நமது நாடும் அண்டைய நாடும் நல்ல புத்தியோடு இருக்கட்டும் கடவுள் காப்பாற்றட்டும் என்று பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறீர்கள் சைவர்கள்லாம் ஒன்றாக சேரமாட்டார்கள் என்று ஒரு கெட்ட பேர் உண்டு அதற்கு மாறாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதற்கு பொறுப்பு நானல்ல தேவாரமும் தமிழ்ச்சி சங்கமும் நமது தெய்வமாகிய நடராஜ பெருமானும் என்று சொல்லி நினைத்து நான் வணங்கி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்ற கொள்ளுவேனாக ஓம் நம சிவாய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 தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுங்கள் சிவனை வணங்குங்கள் திருநீர் இட்டுக் கொள்ளுங்கள் ருத்ராட்சம் போட்டுக் கொள்ளுங்கள் பஞ்சாற்றம் சொல்லுங்கள் சைவ சமயத்தில் பிறப்பதற்கு நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நல்வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக நம பார்வதி